ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்பதிலிருந்து நிராசையாகிவிட்டான் எனினும் அவர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி பிளவை ஏற்படுத்துவதில் நம்பிக்கை வைத்து விட்டான் என்று நபி சொல்லும் அலிஹல்ல